அச்சை கிளை தேடி அத்தி மாசை அச்சை கிளை பச்சை பெறு வேணோ கட்சி பெருமா கற்றுணர் போதா கட்சி பெருமாடு எல்லாம் வல்ல வயலூர் எம்பெருமானுடைய கருணையினாலே வாதி மோட்சம் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்கிறேன் ராமச்சந்திரமூர்த்தி இளைய பெருமாளோடு சபரியின் ஆசிரமத்திலிருந்து புறப்பட்டு சுக்ரீவனை தேடிக்கொண்டு வருகிறார் வருகிற வழியிலே ரிஷி பர்வதம் மூக்கம்னா ஊமை ரிஷியம்னா மான்கள் அங்கே நாம் சத்தம் போட்டால் தவஞ்செய்கிற முனிவருடைய தவற்சுக்கு இடையூறு என்று மான்கள் எல்லாம் ஊமை போல இருக்குமா அதனாலே ரிஷியம் ஊக்கவரது அங்கேதான் சுக்ரீவன் வாழ்கின்றார் அந்த மலையிலே பாலிக்கு பயந்து சுக்ரீவன் ஒளிந்து கொண்டிருக்கின்றான் இந்த மலைக்கு வாதி வந்தால் அவன் தலை ஆயிருந்துண்டாக வெடிக்கும் மதங்கர் சாமம் அங்கே பம்பா சரசிலே மூழ்கி இறை வழிபாடு செய்து ராமலட்சுமணர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் சுக்ரீவன் துறையிலிருந்து ராமரையும் லட்சுமணரையும் பார்த்து பாலியினாலே அனுப்பட்டு தன்னை கொல்ல வருகிறார்களோ என்று ஐயுற்றி பிடித்தான் ஓட்டம் அவனை உதவி செய்கின்ற வானர வீரர்கள் அவனுக்கு முந்தி ஓடுகிறார்கள் சுக்ரீவனுடைய முதலமைச்சர் ஆன்டனே சுவாமி அறிவுள்ளவர்கள் ஒன்றுக்கு அஞ்ச மாட்டார்கள் ஆனால் அஞ்சாதவர்கள் எல்லாம் அறிவுள்ளவர்கள் அல்ல பால் நிறம் வெண்மை என வெண்மையானதெல்லாம் பால் அர்த்தம் அறிவு அஞ்சாமையை உண்டாக்கும் ஆனால் அஞ்ச வேண்டியிருக்கு அஞ்ச வேண்டும் ஆஞ்சநேய சுவாமி மறைந்து வருகின்றவர்களை உற்று நோக்குகிறார் அவர் முதலமைச்சர் அல்லவா கொண்டு மேல் வந்து ஒரு பொருள் உணரும் கோளார் வந்ததை கொண்டு வரவேண்டியதை அறிகின்ற அறிஞர் பார்க்கின்றார் தேவருக்கு ஒரு முதல்வரா முதல் தலைவரின் மூவர் மற்றவர் மூறி விற்கொப்பவர் ஒப்பவர் இவர்க்கு அறிய பொருள் கேவலச்சிவர் நிலைமை தேர்தலை கிழமை கொடு இந்த இருவரும் தேவர்களுக்கு தலைவராக இருக்க வேண்டும் ஆனால் தேவருக்கு தலைவர்கள் மூவர்கள் அயன் அரி அரண் இவர்கள் இருவராக இருக்கின்றார்கள் எல்லா நற்குணங்களும் அமைய பெற்றிருக்கின்றார்கள் என்று ஆழ்ந்து உற்று நோக்குகின்றார் ராமனுக்கு பின்னே ஒரு பட்டாளம் வருகின்றனர் என்ன வட்டாளம் யானை புரி கரடி சிங்கம் அப்படி கொடிய விலங்குகள் எல்லாம் ராமரை கண்டு அந்த கொடுமையை மறந்து தன் கன்றி கண்ட அன்ன தன்மையே தன் காதல் கூற கூறுதல் என்ற சொல்லுக்கு மிகுதல் என்பது பொருள் அதனதன் கன்றுகளைக் கண்டது போலே பெருமானுடைய திருமேனியிலே காதல் கொண்டு மிருகம் இந்த விலங்குகள் எல்லாம் குழந்தைகள் போல வருகின்றன தருகன் பேழ்வாய் பிளந்தவாய் மின்கன்று எயிற்று கோன்மா கோன்மா சிங்கம் வேங்க என் பின் சென்று காதல் கூற பே இறங்கு நம்ம நாட்டு பறவை அந்த மயில் முதலாகிய பறவை இனங்கள் சிறகை விதித்து பெருமானுக்கு நிழல் கொடுக்கின்றனவ மயில் முதல் பறவை எல்லாம் மணி நிறத்து இவர்கள் மேனி வெயில் உதற்கு இறங்கி மீதா விரிசிரை பந்தரு வீசி எயில் வகுத்து எய்துகின்ற மரனோடு புல்லும் எல்லாம் பயில் ஊறத் தழுவும் வானளாவிய மரங்கள் எல்லாம் வளைந்து வளைந்து பெருமானுக்கு வழிவிடுகின்ற அடர்ந்த கானகம் எங்கே எங்கே எம்பெருமான் திருவெடி படுகின்றது அந்த இடமெல்லாம் மலர்களாக குழைந்து காலும் கல்லும்லர்கள்தமல பாதம் தோற்குடைந்து தோன்றும் கல்லிலே முள்ளிலே பெருமான் திருவெடி பட்டவுடனே அந்த கல்லு முள்ளும் மலர்களாக மாறிவிடும் அது தர்மமும் தகபும் இவர் தனமென் தகையறிவர் தர்மமும் தகமையும் ஒரு குணங்களாக வடிவ விடுத்து வருகின்றன கருமமும் பீரிதொரு பொருள் கருதி என்று அருமருந்திவு வந்துள்ளது ஏதோ ஒரு பொருளை நழுவ விட்டு அதனை தேடிக்கொண்டு வருகிறார்கள் பார்வையினாலே கண்டுபிடிக்கிற பொருளை தேடிக்கொண்டு வருகின்றார்கள் என்று ஆஞ்சநேய சுவாமி ஊகம் பண்ணி ஒரு மானுடைய சிறுவராக வடிவத்தை எடுத்துக்கொண்டு வந்து பெருமானுடைய திருவடியே விழுந்து வணங்கினார் ஆறாம்தான் உங்களுக்கு என்ன அப்பா நீ யார் என்று எம்பெருமான் வினாவினார் அதற்கு விடை சொல்லுகின்ற ஆஞ்சினே மஞ்ச நத்திரண்ட கோல மேனிய மகளிற்கெல்லாம் அஞ்சான தகைய வாயினும் பணிக்கு தேம்பா கஞ்சமுத்தனைய செய்ய கண்ணாம் யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சானை வயிற்றின் வந்தேன் நாமம் அனுமன் என்றான் உயரமாக இருந்தால் மேகம் இறங்கி வந்தால் மஞ்சு ஒரே பொருள் குளத்தில் இருந்தால் நீர் வியாபாரிகிட்டு வந்தா மோறு அது பயிர் தழைக்க இறங்கி வருவது மஞ்சு இது உயிர் தழைக்க இறங்கி வந்த அருள் மேகம் மஞ்ச நத்திரண்ட கோல மேனிய ஒரு மனிதனுடைய உயர்வு தாழ்வு முதலியவே அளந்து சொல்லுவது கண்கள் கண்களை பார்த்தோன்னு சொல்லலாம் அவர் கோபமாயிருக்கிறார் சந்தோஷமாக இருக்கிறார் கவலையாக இருக்கிறார் கண் விழித்திருக்கின்றார் அல்லது வேற ஏதாவது குடித்திருக்கின்றார் என்பதே அந்த கண்ணு சொல்லு ராமச்சந்திரமூர்த்தி கண்களை பார்க்கின்றார் ராமன் கண்கள் ஒழுக்கம் உள்ள ஒரு பெண்களை உற்று பார்க்காத சீரம் நிறைந்த கண்கள் மகளிற்கெல்லாம் நஞ்சனத்தகைய நளிரும் பணிக்கு தேம்பா கஞ்சமுத்தனைய கண்ணாம் யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றின் வந்தேன் நாம அனுமன் என்றான் சுவாமி என் தந்தையார் வாயு தேவன் தாயார் ஆஞ்சனாதேவி என்பேர் அனுமான் அதோடு நிற்கவில்லை உனக்கு என்ன வேலைன்னு கேப்பாருந்து வாழும் எரிக் பரிதி செல்வன் செம்மாலுக்கு அவள் செய்வேன் தேவானும் வரவு நோக்கி விம்மாலுத்தான என் வினவிய வந்தேன் என்றான் முன் தாழ இசை சுமந்து எழுந்த தோளா இதோ இருக்கின்ற மலையிலே வாழ்கின்ற சுக்ரீவன் அவருடைய பணியாளன் இவர் முதலமைச்சர் தன் வாக்கினாலே தன் பெருமையை சொல்லிக் கொள்ளது வாழும் எரி கதிரி பரிதி செல்வன் செம்மாலுக்கு ஏவல் செய்வேன் தங்கள் வரவை எதிர்பார்த்து தங்களை வரவேற்கும் பொருட்டு வந்திருக்கின்றேன் பராமர் சுக்ரீவனைத்தானே தேடிக்கொண்டு வருகின்றார் அனுமான் சொல்லுகிறார் சுக்ரீவனுடைய பணியாளன் உங்களை வரவேற்க வந்தேன் அப்பா அந்த சுக்ரீவனைத்தான் நாங்கள் தேடி வருகின்றோம் அவன் எங்கே இருக்கின்றான் பாதியினால் அனுப்பட்டு வருகின்றார்களோ என்று ஐயுறுகின்றான் சுக்ரீவன் பகவான் சொல்லுகிறார் அவனைத்தான் தேடிக்கொண்டு வருகிறோம் என்று என்ன செய்வார் சுவாமி நீங்கள் அவரை தேடி வருவதானால் அவர் புண்ணியம் செய்தவராக இருக்க வேண்டும் அவருக்கு எல்லா நலன்களும் உண்டாகும் தாங்கள் அவரை தேடி வருவதானால் நாங்கள் செய்த தவன்தானே இங்கே இருங்கள் நான் போய் அழைத்துக் கொண்டு வருகின்றேன் இன்னார் வந்திருக்கிறார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை நீங்கள் யார் என்று கேட்பதும் நாகரீகமாகாது என்ன செய்தார் பெருமானே நான் போய் சுக்கிரீவன் அழைத்து வருகின்றேன் யார் அழைப்பதாகச் சொல்லி அழைத்து வரட்டும் யாரே விளம்புகே நான் எங் கூலத்து அரசற்கு வீரர் நீர் பணித்தீர் என்றான் நீ போல்வான் சத்தியத்துக்கு வேதியா ஆஞ்சினேன் இன்னார் அழைக்கிறார் என்று சொல்லித்தானே அழைக்க வேண்டும் உங்களை பற்றி எங்கள் எஜமானிடத்தில் என்ன சொல்ல வேண்டும் தம்பி லட்சுமணன் இந்த மாணவன் எல்பட அழகா பேசுகிறான் இல்லாத உலகத்தெங்கும் இங்கி வந்த இசைகள் கூறேன் கல்லாத கலையும் வேத கடலினே என்ற காட்சி சொல்லாலே விளங்கித்து அன்றோ யார் ஒரு இச்சொல்லின் செல்வன் வில்லார் தோல்விளைய வீர விரிஞ்சனோ விடைவலானோ தம்பி லட்சுமண இவன் கல்லாத கலை இல்லை என்பதவன் சொல்லாலே விளங்கிற்று இவன் சொல்லின் செல்வன் இல்லாத உலகத்து எங்கும் இங்கு இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடருமே என்ற காட்சி சொல்லாலே விளங்கிற்று அழகாக பேசுகின்றான் அனுமான் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல பல முறை விழுந்து வணங்குகிறார் அப்பா நீ சிறியவனாக மாணவனாக இருக்கின்றா இவள் அடக்கமாக வணங்குகிறாயே என்று பெருமான் சொன்னார் சுவாமி அரியருடைய வடிவத்தை பாருங்கள் என்று ஆஞ்சநேயர் சுவாமி விஸ்வரூபத்தை எடுப்பார் அது விண்ணுலகம் நட்சத்திர உலகம் பிரம்மலோகம் விஷ்ணுலோகம் அத்தனை உலகம் ஊடுருவி மச்சந்திரமூர்த்தி கண் விழித்து உற்று உற்று பார்க்கின்றார் அனுமானுடைய திருமுகம் தெரியவில்லை கடந்து கொண்ட கண்டிலன் உலக மூன்றும் காலினால் கடந்து கொண்ட புண்டரிக கண்ணாழி குரவலன் புலங்கள் சோதி குண்டலவதனமென்றால் கூறலான் தகமை தகமித்தன்றோ பண்டை நூல் கதிரோன் சொல்ல படித்தவன் படிவம் அம்மா தாமரை கண்ணனாகிய ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பார்வைக்கு அனுமானுடைய திருமேனி புலனாகவில்லை அண்ணாந்து அண்ணாந்து பார்க்கின்றரியவில்லை கண்டில உலக மூன்றும் காலினால் கடந்து கொண்ட புண்டரீகன் தாமரைக்கண்ணன் புண்டரீகக்கண் ால் கூலாம் தகமை இரண்டு செவிகளிலே இரண்டு வைர தோடுகள் அந்த வைர குண்டலங்கள் ஜெகஜோதியாக மின்னுகின்றன அத்தனை ஒளியிருந்து அனுமானுடைய திருமுகம் தெரியவில்லையாம் போலன்கள் சோதி குண்டாளன்றும் கல்விக்கு தலைவன் சூரிய பகவான் கோயிலே நவகிரங்கள் இருக்கு நடுவில் உள்ள சூரியன் தான் கல்வி கிரகம் சுத்தி இருப்பது கல்வி கிரகம் அதை சொன்னார் கம்ப நாட்டாழ்வார் கல்விக்கு தலைவன் ஆகிய ஆதித்த இடத்திலே ஒன்பது வியாகரணம் படித்தது பண்டையு உதீரோன் சொல்ல படித்தவன் படிவம் அம்மா தம்பி லட்சுமண இந்த வானர வீரனுடைய திருமையணியை போட்படா பதமே என்ன தமே இந்த குரக் கூறு கொண்டது என்றான் வாக்குக்கும் மனசுக்கு எட்டாத பரம்பொருளே இந்த வானர வீரனாக வந்திருக்கின்றது சுக்ரீவனுடைய ஆள் என்று இவன் சொன்னானே அவனுடைய பரிஜனமாயிருக்கின்ற இந்த வானத வீரனே இத்தனை பெருமை இருந்தால் அவன் பெருமை யாராலே அழக்க முடியும் அனுமானே உன் வடிவத்தை பார்க்க முடியவில்லை என்றார் பழையபடியே சிறிய வடிவத்தை கொண்ட சுவாமி நீங்கள் இருங்கள் எங்கள் எஜமான அழைத்து வருகின்றேன் இன்னார் அழைக்கிறார் என்று நான் எப்படி சொல்ல வேண்டும் தம்பியை பார்த்தார் லட்சுமண சுவாமி சொல்லுகின்றார் அனுமானே இந்த நாடு முழுவதும் ஆட்சி புரிகின்றவர் தசரத சக்கரவர்த்தி அன்னவன் மந்தனாகும் இவர் தசரத ராஜகுமாரர் தாசர் அன்னவன் மந்தனாகும் அன்னை தன் ஏவலாலே தன்னுடைய உரிமை செல்வன் தம்பிக்கு தகவின் நல்கி நன்னெடும் காணம் சேர்ந்தான் நாமமும் இராமன் என்பான் அந்த சக்கரவர்த்தி திருக்குமார ராமச்சந்திரமூர்த்தி சிறிய தாயாருடைய சொல்லை மந்திரமாக எண்ணி தன் செல்வத்தை எல்லாம் தம்பிக்கு தியாகம் பண்ணிவிட்டு வந்திருக்கின்றார் தன்னை பற்றி சொல்ல வேண்டும் சுமித்திரை சொல்லி இருக்கின்றால் நீ பதினாலு ஆண்டுகளும் ராமனுக்கு தொண்டனாக இருக்கணும் தம்பி என்று இருக்கக்கூடாது அதை நினைவில் வைத்துக் கொண்டு சிலை ஏவல் செய் அடியே ஏவல் செய் அடியே மான பணியாளன் தான் அவர் புரிந்து கொண்டார் இங்கனவே இருங்க சொல்லிவிட்டு எஜமான நோக்கி போகின்றார் அதிக மகிழ்ச்சி வந்தா கூத்தாடத்தோள் கவலை உள்ள இருக்கிறவன் அப்படியே சோம்பி உட்கார்வன் இப்ப அனுமானுக்கு அளவற்ற மகிழ்ச்சி சுக்வனத்திலே போய் மேலவன் திருமகான் திருமக்துறை செய்வான் என்றான் வலி நான் வலி காலன் வந்த நிடற் கடல் கடந்த காலன் வந்த நிற்குன்றவன் நின்றல் நடம் புரிவான் ஆலமுன்றவன் गल नटम पुलिगुवान ஆனந்த வெள்ளத்திலே நீந்தி கூத்தாடுகின்றார் திருமக உரை செய்வான் இப்போது உன்னை நாடி வந்திருக்கின்றவர்கள் யார் தெரியுமா ராமன் சொல்ல திருவள்ளுவர் சொன்னார் நோய்க்கு மருந்து கொடுக்காதே நோய் வந்தது காரணத்துக்கு மருந்து கொள்ள சுக்வன் யாருக்கு அங்கே இருக்கின்றான் வாலிக்கு ராமன் வந்தான் என்ற அவனுடைய துன்பம் தொலையர் எப்படி சொன்னார் யாரை நோக்கி அடங்கி மடங்கி ஒடுங்கி இருக்கின்றாயோ அந்த வாரிக்கு காலன் வந்திருக்கின்றான் வாரி என்றளவிலா வலி நான் உயிர் தர காலன் வந்தனன் இடரு கடல் கடந்தனமெனாம் ஆலமுண்டவனின் அறிநட்டம் புரிகுவான் ஆலமுண்ட நீல கண்டனை போலே ஆனந்த தாண்டவன் செய்கின்றான் சுக்ரீவா வந்தவர் யார் தெரியுமா ஆயமான காயமானான் யாவனே காவலா காயமானாயினான் யாவனே காவல் நீயமால் நேர்தியால் நிறுதமாரீசன மாயமானான் மாயமானாயினான் வந்திருக்கின்றவர் யார் தெரியுமா ஆயமால் நாகர்தாள் நாகர்னா தேவர்கள் பெருமை நாகர்த்தாள் ஆழியான தர்ம சக்கரத்தை கையிலே வைத்திருக்கின்ற பரம்பொருளே இப்போது ராமனாக அவதாரம் எண்ணி வந்திருக்கின்றது ஆயமா நாகர்த்தாள் ஆழியா நேயலால் யாவனே காவலாம் நீயமால் நேர் நீ போய் எஜமான எந்தெருமானை வணங்கு நிறுதமாரீசனால் மாயமானான் மாயமானான் தமிழ் கொஞ்சுது மாரீசன் மாய மானாயினான் மாயத்தை செய்கின்ற மான் வடிவத்தை கொண்டான் மாய மாநாயினான் இன்னொரு பொருள் மாய மாய்ந்து போக மாய்தல் மா யமான அவர் பரசுராமரை வென்றவர் கொன்றவர் அவர் ஏழ்ப காணக வந்தார் அளவில் கற்புடை சிற்றவை பணித்தருளால் வளையுடை புனரிசூழ் மகிதள திருவேலாம் இளையவர்க்கு அருளி இத்தலையெழுந்தருளினான் கைகேசியை பற்றி ஆஞ்சநேயர் சொல்லுகின்ற இடம் அளவில் கற்புடை எல்லோரும் கைகேசியை இகழ்வார்கள் ஆஞ்சநேயர் புகழ்கின்றார் ராமாவதாரத்தின் நோக்கத்தை அவள்தானே நிறைவேற்றி வைக்கின்றாள் ராமர் முடிசூற்று அயோத்திய ஆழ்வதற்காக வந்தார் தேவர்கள் குறை தீர முனிவர்கள் துன்பம் விலக வந்தவர் ஆகவே அளவில் க்புடை சிற்றவை பணித்தருள வளையுடை புனரிசூழ் மகிதள திருவேலாம் இளையவர்க்கு அருளித்தலையெழுந்த அருளினான் நீ வந்து பெருமானை வணங்கு என்றார் சுக்ரீவன் ராமரை நாடி வருகிறான் தொலையிலே கண்டான் கண்டனன் அப்படியே நின்று விட்டானான் நோக்கினான் கண்ணப்ப நாயனார் காலத்தியப்பரை பார்க்கின்றார் அங்கு தெய்வ சேக்கிழார் சொல்லுகின்றார் ரொம்ப நேரம் நின்றாரான் கண்ணப்பன் போது உயிர்த்து நின்றார் நிறைந்தெழு மயிர்கால் தோறும் வடி வேளாம் புலகம் பொங்க மலர் மலர்கறிவி சோர அடிய நேர்காம் இங்கே அகப்பட்டார் அச்சோ என்று படிவீதா பரிசு தானோர் படிவமாம் பரிசு தோன்று இப்ப சுக்ரீவன் பகவானை பார்க்கின்றான் நோக்கி நான் நெடிது அப்படியே நின்று விட்டானான் கிராமங்களில் இருந்து பெரிய பட்டணங்களுக்கு கடைவீதிகளை கண்டு அப்படியே வாய்புளர்ந்து நிற்பார்கள் சிலது நின்றான் என்ன சொன்னான் நூலாரும் கமால தன்னல் ஆக்கிய உலகம் எல்லாம் அன்று தொற்று இன்று காறும் பாக்கியம் புரிந்த எல்லாம் குவிந்திரு படிவமாகி மேற்கு தடந்தோல் பெற்று வீரராய் விளைந்த பிரம்மதேவர் படைத்த எல்லா உலகத்திலே உள்ள ஆன்மாக்கள் அன்று இன்று வரைக்கும் செய்த புண்ணியங்கள் அத்தனையும் இரண்டு வடிவங்களாக வந்திருக்கின்றன இன்றைக்கு சுஜினம் என்று பெருமானே என்று திருவடியில விழுந்து வணங்கினான் அவனை கற்றி தழுவிக்கொண்ட சுக்ரீவா இன்று முதல் தசரிற்கு ஆறு மக்கள் நீ தம்பி உனக்கு பகை எனக்கு பகை உன்னுடைய நண்பர்கள் என்னுடைய நண்பர்கள் தர்மத்தின் மேல் ஆணை உன்னை பகைத்தவர்கள் என்னை பகைத்தவள் என்று பெருமான் சுக்ரீவனை தழுவி கொண்டு கருணை பாதித்தார் தேவர்கள் பூமழை பொழிந்தார்கள் அவன் தங்கியிருக்கின்ற குகைக்கு அழைத்து கொண்டு போனான் மாந்தோல் போட்டு சுவாமியை இருக்க வைத்து பாக்கு மடல் தேன் வைத்து பழங்களை வைத்தான் சுவாமி விழி உற்று பார்க்கிறார் வீட்டிலே இல்லறத்திலே வந்து ஆண்கள் படைக்கக்கூடாது தாய்மார்கள் தான் படைக்கும் விருந்து ஓம்புகிற பொழுது மனைவி தோழியாக இருக்கணும் நல்விருந்து ஒம்பனின் நட்டாளாய் இல்லறஞ்செய்தலன் ஈன்றதாய் இம்மூன்றும் கற்புடையார் போன்ற கடன் இப்ப சுக்ரீவனுடைய மனைவி படைக்காமல் சுக்ரீவனே படைக்கின்றானே என்று இப்படி கடைக்கண்ணால பார்த்தார் சுக்ரீவா பொருந்தும் நன்மனைக்கு உரிய பூவையை பிரிந்துழாய்களோ நீயும் பின் என்றான் இல்லறமாகிய நல்லறத்தை நடாற்றுவதற்கு கருவியாக இருக்கின்ற நல்ல மனைவியை நீயும் பிரிந்திருக்கிறாயான நான் தான் பிரிந்திருக்கிறேன் மனைவியை பிரிந்தவனுக்கு தானே மனைவி பிரிந்த கவலை தெரியும் ஓட்டலில் சாப்பிட்றவங்க தான் ஓட்டலில் சாப்பிட்ற சிரமம் தெரியும்